அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து மாணவன் தலைப்பு தமிழ் சிறப்பு காலில் காயத்திற்கு கட்டுப்பட்டு இருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணிச்சிட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார் அதே நேரம் அருகில் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அவன் செங்கல்பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரின் வினாக்களுக்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் செங்கல் பட்டதால் காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரற்ற என்னும் அணியாகும் இதனை சிலேடை என்றும் கூறுவர் இத்தகைய சிறந்த மொழி தமிழ் மொழியாய் காணப்படுகிறது இடமிருந்து வளமாக எழுதப்படும் மொழிகளில் பழமையான மொழி தமிழ் உலகின் பெயரை கொண்டே மொழியின் தன்மையை அறியும் பெயர் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது இணையத்தில் அடியெடுத்த முதல் இந்திய மொழி தமிழ் மொழியாகும் சிந்திப்போம் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்வோம் நன்றி